பாடம் இருபத்தி ஆறு அநீதம் புரிதல் கூடாது பாதுகாவலரோ ஏற்கப்படுகின்ற பரிந்துரை செய்பவரோ இல்லை நாற்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அநீதக்காரர்களுக்கு உதவியாளர் இல்லை இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றாவது வசனம்